சத்குருக்கு ஜெயம் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கந்த உத்தரார்த்தத்துல அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூணுல ஊஷா பரிணயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல கடைசில நிறுத்தினோம் அந்த சித்திரலேக்கான்னு சொல்லப்பட்ட உஷாவினுடைய தோழி ஃப்ரெண்டு அப்படியே அனிருத்தன படம் வரைந்து இவதா இவதாபுரில் அவர் காண்பித்து கட்டிலோடு அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய அனிருத்தனை கொண்டு வந்து சோனிதபுரத்தில் அவளுடைய அந்த புறத்து மாளிகையில் உஷாட்டை கொண்டு போய் சேர்த்தப்புறம் சௌக்கியமாக இருக்கிறார்கள் நிறுத்தினது அதற்கு மேலே நம்ம பார்ப்போம் இருபத்தி ஏழிலேருந்து பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் அந்த பெரிய மாயை சின்ன மாயை கொண்டு வந்ததால் அது வந்து விட்டுடுத்தும் சரி நடக்கட்டும் நடக்கட்ட நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் மங்களகரமாக நடக்கிறது விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுடுத்தும் இருபத்தி ஏழுலருந்து தாம் தடா எதுவீரேன புஜ்யமானம் லக்ஷயான் சக்ருதாம் துரவச்சதை தா தர யுருவீரேண பூஜ்யமானீத்தே வட பட ஆவேரியே துகித்துர்வயம் விச்சேட்டிதம் லட்சையா கனியா குலதூஷணம் வட்ட ஆன்ச்சு ராஜன் துகித்துர்வயம் விச்சேஷிம் லட்சையும கனியையா குலூஷணம் அனப்பய்தனூஷம் பும்பி புஷ்பேன விமே அனே பிரோ கனியூஷம் பும்பி புஷ்போ ஜான விமே தர பிரவிணோத்தூஷணி கன்யகா திராட்சி துர்வம் तरहा प्राप्तो பிரோ சுத்தூஷா துரித கன்யகாம் பிரிவ காமாத்மா தம்பசுந்தரம் சமம் பிஷங்காம்பரமே புண்டலுத்தலத்துஷா மிதாவலோகேன மண்டித்தனம் காமாம் பனைந்தரம்மம்ிங்காாாம்பரம் அம்புஜேஜம்விஷா மிதவலோக்கண்ட காமாத்மாஜம் பந்தம் சமம் பிஷங்காம்பரம் அம்புஜே கஷம் ப்கம் குண்டல குலத்விஷா மிதாவலோகேனி மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஏழுலந்து இருபத்தி ஏழுலந்து தாம் ததா யுரு வீரேண புத்தியமானம் ஹதவிரதாம் ஹேத்துபிகே லக்ஷயாஞ்சு ஆீதாம் துரவச்சதை தாம் ததா யுரு வீரேண बट आवेदयांचक्रु राजते दुहितुर्भं विचेम लक्षया कन्या कुलूषण बटावेदयांचक्रु राजते दुहितभं विचेि लक्षया कन्या कुलदूषण अनपाई अस्तायागृहे प्रभो कन्या दूषण पुं दुष्प्रेक्षाया न प्रभो, कन्याया அன்பயப அுப் கனாையூஷம் பும்பி துஷா நமே தரப்போணோி சத்தூஷணத்துரி கனகாட்சி எதூம் प्राप्तो கன்யா திராட்சித்துதூர்வம் காமாத்மாஜசுந்தரம் காமாசுந்தரம்மம்ிங்க அம்பரமம்பணம் ப்கம் குண்டுலா மிதவோக மண்டித்தன காமாத்மாஜம் புவனைந்தரம் காமாத்மாஜம் தம்வனுந்தரம் ஷமம் பிஷங்க அம்பரமம்புஜேம் புண்டலுந்தலா மிதாவலோகேன மண்டித்தன முப்பத்தி ஒன்று அரசம்பார்ப்பம் இருபத்தி ஏழுல இருந்து யாதவீரனால எது வீரனால யாதவ வீரனவன் எது வீரன் அப்படிப்பட்ட அவனால் ரகசியமாக அனுபவிக்கப்படுகிறாள் அதனால மிகவும் பிரீத்தி அடைந்தவளான அந்த உஷையை மறைக்க முடியாத ஒரு சரீர வித்தியாசங்கள் காரணங்களால அதாவது கர்ப்பதாரணம் அம்மாதிரி புருஷ சம்பந்தம் இல்லாம இருப்பது எப்படி அப்படின்னு கன்னியகாவரம் வந்து மாறி போனதுனால தெரிந்து கொண்டார்கள் யாரு இந்த அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் யாரோ வீரனால அதாவது இல்ல காந்தர் விவாக பிரகாரம் காந்தர் விவாக அப்படியே இருக்குன்னா பார்த்துக்கோம் இல்லையா துஷ்யந்தம் சகுந்தராதில் ஒம்பராவது அத்தியாயத்தில் உம்பராவ் ஸ்கந்தத்தில் உம்பராவ் ஸ்கந்தத்தில் இருபது இருபதாவது அத்தியாயத்தில் அந்த மாதிரியும் ரகசியமாக அனுபவிக்கப்படுவலும் அதனால் மிகவும் சந்தோஷமடைந்த அந்த ஊஷை மறைக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய சரீர வித் வித்தியாசங்களால் புருட சம்பந்தம் இல்லாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிற கன்னிகையினுடைய விரத்தம் கெட்டவளாக பார்த்து தெரிந்து கொண்டார்கள் ஏன் அதுன்னு விவாகமாகாது தங்களுடைய பெண் குரத்தை கடுக்கிற மாதிரி புருட சம்பந்த ரூபமான துர்நடத்தையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு அங்க காவலாளிகள் பட்டர்கள் காவலாளிகள் வேலைக்கார்கள் அவர்கிட்ட போய் சொல்லிட்டார் பானண்ட்ட விஜாபியம் சொல்லிட்டார்கள் அப்போது பிரபுவே இடம் வெட்டு நகராத எங்களால் தனி மாளிகையில் ரட்சி ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் புருஷர்களால் பார்க்க முடியாதவர்களான அப்படியும் கன்னியா பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய புத்திரிக்கும் புருட சம்பந்த ரூபம் தோஷம் எப்படி ஆயிற்று எங்களுக்கு தெரியல தெரியல அப்படின்னார் அப்படி தோஷத்தை தெரிந்து கொண்டவனான அதனால் வருத்தப்பட்டவனான பாணன் உடனே கன்னிகையினுடைய மாளிகைக்கு அடைந்தான் போனான் அங்க யாதவோத்தமனான அனிருத்தனை பார்த்தான் அனிருத்தனை பார்த்தான் அப்படி பார்த்தாங்க அங்க பார்த்தா அப்போ மன்மதனுடைய அவதாரமான பிரத்யுமனுடைய புத்திரன் லோகத்திலே ஏக சுந்தரனாக இருக்கக்கூடிய நல்ல அழகானவன் நீல நேரம் கொண்டவன் மஞ்சள் பட்டாடை கொண்டிருக்கான் தாமரை கண்ணன் பெரிய தோல் கொண்டவன் குண்டலங்கள் இருக்குது குந்தலங்கள் அழகான குந்தலங்கள் குரு சுரட்ட சுரட்டையாக குந்தலங்கள் காந்தி அந்த தேஜஸ் அப்படி இருக்கு அதனால் புன்னகை போர்த்து இருக்கான் கடைக்கண் பார்வையால் நன்றால் அலங்காரம் பண்ணப்பட்ட முகம் கொண்டவன் நாலு பக்கங்களையும் மங்கள திரவியங்களோடு இருக்கக்கூடிய பத்னியோட சொக்கட்டன் ஆடிந்திருக்கான் சொக்கட்டன் ஆடிக்கொண்டிருக்கான் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு அந்த சுக்க பிரம்மிகள் வர்ணித்து சொல்றாரு எதுபேரனோட தனித்து இருப்பதனால அந்த ஊஷா உஷா எதுவேரனோட தனித்தார்கள் ஆமா பிரைவேட்டாயெல்லாம் புது கல்யாண மாணவர் காந்தர் விவாகம் அப்படி தனித்து இருக்கிறதுனால அவளுடைய மிகவும் சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அவளுடைய சரீரத்தில் மற்றவர்களிடந்து மறைக்க முடியாத சில அறிகுறிகள் தோன்றும் வேற ஒன்றும் இல்லை அவளுடைய கர்ப்பம் தரிக்கிற மாதிரி உண்ட விஷயங்கள் தோணும் அதனால கன்னியாவிரதம் வீணா போடுத்து கெட்டு போயிடுத்துங்கிறத காவலாளர்கள் அந்த பட்டர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனே திருமணமாகாத உங்களுக்கு ஆகல அந்த குழந்தைக்கு அது இது வந்து பிரியமான ஒரு வீரனோடு சேர்ந்திருக்காள் அது காந்தர விவாகம் அப்படிப்பட்ட உங்களுடைய பெண்ணோடைய ஒரு நடத்தை பற்றியும் உங்களுடைய குல பெருமையை கொலைப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு போய் காவலர்கள்னா அந்த படர்கள் காவலர்கள் வேலைக்காரர்கள் போய் ராஜாட்டை சொல்லிட்டாரு ஹே மன்னவனே அது ராஜனே இடம் விட்டு அகலாது எங்களால் அந்த விட்டு இந்த இடத்த விட்டு நகல ஆண்களால் பார்க்க முடியாத மாதிரி பாதுகாக்கப்பட்டவள் யாரும் பார்க்க முடியாது அப்படி ரட்சிக்கப்பட்டவள் வந்து தன்னுடைய தனி அந்த புறத்தில் மாளிகையில புருஷ சம்பந்தம் எப்படி வந்தது தண்ணித்தன்மை அவளுக்கு மாறி போடுத்து கெடுவதற்கு காரணம் என்ன எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்ல வேண்டிய விஷயங்களை காவலர்கள் கரெக்டா போய் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார்கள் பானன் பானன் என்று சொல்லிட்டாங்க தன்னுடைய புத்திரியான தப்பை தெரிந்து பானன் கலகி போனான் வருத்தப்பட்டான் வேகமாக கன்னியா கன்னிகா மாடத்துக்கு வரான் அந்த புறத்துக்கு வரான் அங்கே பார்த்தா எதுகுல திலகனான இப்படிப்பட்ட அனிருத்தனை பார்ப்பேன் மன்மதனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவன் பிரத்யுன் அதில் யாரும் தெரியாது அவன் அழகாக இருப்பான் அவனுடைய புத்திரனான புதல்வன் இதுதான் அனிருத்தன் அவன் லோகத்திலேயே மிகவும் அழகாக இருக்கக்கூடியவன் அனிருத்தன் நீல திருமேனும் கண்ணன் மாதிரியே திருமீனும் மஞ்சள் பட்டாடி கொடுத்திருக்கேன் தாமரை கண்ணன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கணும் பெரிய தோழன் குண்டரத்தினுடைய அந்த பிரகாசம் தெரியறதுங்க கேச வந்து கருப்பாக நன் அன்றா அழகாக சுருள் சுருட்டையாக இருக்கு அது ஒரு பிரகாசிப்பது புன்சிரிப்போட இருக்கக்கூடிய கடைக்கண் பார் அப்படி இருக்கக்கூடிய அழகான திருமுகம் கொண்டவன் அப்போ தன்னுடைய பெண்ணோட விளையாடி கொண்டிருக்கிறேன் மேலே இருபத்தி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மேலே தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டுலேருந்து மேலே பார்ப்போம் திவந்தமே பிரிம்ணையா தரங்கனக்குமசிரம் வாகோர் மதுமல்ஷிம் தசிரசீனம் அவேட்சா திவியம் அக்ை தீவியமீவை பிரிம்ணையா தரங்கனக்குமம் பாகோர் தானம் மதுமல் திராசீனம் அபேட்சிவிஸ் கதம் பிரவிட்டம் பிரதம் ஆதாய பட்டைரணேகை அவலோக்கிய மாதவ உதமியமூர்வம் பரிகம் வவஸோ யந்தோ தண்டிம்சைய सतं சம் பிரம் விரம் ஆதாய வட்டை அவலோக்கிய மாதவ உதியம் நமோ ஊர்வம் பரிக்கம் வவஸ் யோ தண்ட ஜிசயாம் ஜிகான் பரி பிரசூனோ யூக்கூத்தபோனே ஹியத்துகர் ஊர்ஜ பிரதுதூ ஜி தான் பரி பிரசூனோ सुनो यथा சுனோ சூக்கூத்தபோனே ஹியமானமூர்ஜா பிரது தம் நாகர்பலி நந்தனோலி கந்தம் சுசன்யம் குப்பந்த உஷா வோகவிஷரவிஷம் அசிரலாட்சி ரௌதீ தம் லிபலி கத்தம் சுப்பந்த ஊ ஊக விஷாடவிஹா பத்தம் நஷமிய அஸ் கலாட்சி அதீத்திரம் வாக்கோ முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயமான அறுபத்தி ரெண்டு முடியறதையும் முப்பத்தி ரெண்டுலருந்து மறுபடியும் பார்த்து இந்த அத்தியாயத்தை முடிப்போம் இந்த சமஸ்கந்த உத்தரார்த்தம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் திவ்யந்தமக்ஷகி பிரியாவில் திரும்டயாம் தரங்கசங்குமஸ்ரஜம் பாகோர்தானம் மதுமல்லிகாசிதாம் தத்யாகிர ஆசீனம் வேக்ஷவிஸ்பிரா திவ்யந்தமக்ஷகி பிரியாவில் திரும்டயாம் தரங்கசங்க தன குங்குமஸ்ரஜம் பாகோர்தானம் மதுமல்லிகாசிதாம் தத்யாகிர ஆசீ ீனம் அஸ்வித சம் பிரவிம் விர்தய வட்டை அவலோக்க மாதவ உதமியமூரம் பலிகம் வவஸ் யோ தண்ட ஜிம்சையம் சவேட்டம் விர்தய வட்டை அவலோக்க மாதவ உமியமூவம் பலிகம் வவஸ் யோ தண்ட ஜிம்சையம் ஜிகாண்டன் பரித பிரசர்ப்பூனோய சூக்கயூத்தபோஹனியவனிர் நிமின்னூர் பிரத ஜிஷா பரித பிரசர்ப்ப சூனோ எதூக்கூத்தபோனூர்ஜ பிரத ஜிஷ்யா தன்பரித பிரசர்ப்பூனோயூக்கூத்தபோஹன்தியமனமூர்புஜ பிரது தம் நாகபாசிர்பலிநந்தனோலி கந்தம் சுசன் குப்போந்த ஊஷா ஆசம் சோகவிஷாரவிஹலா பதம் நஷாம்ப அுகாட்சி அரௌ ம்யந்தி ரீத்திம் பத்தம்சாமிய அஸ் கலாட்சி ரௌத சீத்தி இப்படி அழகாக இருக்கக்கூடிய அந்த அனிருத்தனை பார்த்தாள் அவன் வந்து நாலு பக்கங்களும் மங்களமான திவ்யங்களோட கூடியவனாக பத்னியோட சொக்கட்டன் ஆடிந்துருக்கான் அக்ஷகி திவ்யந்தம் அக்ஷகி திவ்யன் சொக்கடன் ஆடின்ட்டுருக்கான் ஆமாம் புது தம்பதிகள் ஆடின்ருக்கான் அவன் வந்து விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோ வசந்த காலத்து மல்லிகை புஷ்பங்கள் நிறைஞ்ச அந்த உஷ உஷையினுடைய அங்கசங்கத்தால் சரீரத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தோடக்கூடிய மா மாலையை ரெண்டு கைகளுக்கும் நடுவில் அப்படி அணிந்திருக்கான் ஆமாம் அதாவது அவர்கள் வந்து சின்ன தம்பதிகள் சேர்ந்த தம்பதிகள் பொண்ணாக சேர்ந்து விளையாடுறார்கள் சொக்கட்ட நாடர்கள் சேர்ந்திருக்கார்கள் யாருக்கும் தெரியாது அப்போது அவருடைய அங்கசங்கத்தால் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தோடக்கூடிய மாலைகள்லாம் அவருடைய கைகள்லாம் அப்படி இருக்குது ரெண்டு கைகள் நடுவில் இருக்கு அப்படிப்பட்ட அனுருத்தனை உஷையின் எதிர்த்தாப்பலம் உட்காந்துருக்கிறவனா பார்த்து ஆச்சரியப்பட்டான் உஷையினுடைய எதிர்த்தாப்பலம் உட்காந்துக்கிற பார்த்தையும் பானன் ஆச்சரியப்பட்டான் அந்த அனிருத்தன் ஆயிரம் தாங்கிய அநேக பட்டர்களால் அதாவது வேலைக்காரர்களால் வேலைக்காரர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸால் செக்யூரிட்டி கார்ட்ஸால் வேலைக்காரால் பணியாட்களால் உள்ளே வந்த அந்த பானனை பார்த்து அந்த மௌர்வம் உருக்கு அதாவது இரும்பால செய்யப்பட்ட அந்த பரிகம் உழல் தடி மௌர்வம் பரிகம்னா அந்த உருக்கு இது எக்கு ஸ்டீல் இரும்பால செய்யப்பட்ட அந்த உடல் தடிய தடிய உயர் தூக்கி முடிப்பதற்காக அப்படி இச்சையோட காலதண்ட தாயி மாதிரி எமன் போல அசையாமல் நின்றான் அவன் நின்றான் அப்போ அனிருத்தின பிடிப்பதற்காக ரொம்ப ஈடுபாடோட நாலு பக்கங்களை ஓடக்கூடிய அவ அந்த அவர்களை யாரே அந்த பட்டர்கள் காவல்காரர்கள் பன்றி கூட்டத்தினுடைய தலைவன் பன்றி எப்படி நாய்களை எப்படியோ அப்படியே அடித்தான் அப்படி அவர்கள் கொல்லப்படவில்லை பார்த்து அவர்களுடைய தலை காலு கைகள்லாம் உடஞ்சு போய் மாளிகையிலிருந்து க வெளியில் கிளம்பி ஓடி போயிட்டார்கள் இவன் வேகமாக அவர்கள்டேந்த அந்த பரிகம் இரும்பு தடியை கொண்டு வந்து அவனை வந்து அடி கொடுத்தா வராது அதுக்கு முன்னேற உயரை தூக்கி அவன் முடிப்பதற்காக ஒரு விருப்பத்தோட காலதண்ட தாரி மாதிரி காலதண்ட தாரி மாதிரி கரத காலதண்ட எம் போல அப்படி அசையாமல் நின்னான் அவர்கள் வந்த உடனே இது ஒரு இது காமிக்கிறார் ஒரு எக்ஸாம்பிள் சூக்கர யோத்து பகான் பன்னிக்கூட்டத்திலேயே ஒரு தலைவனான ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப தீவிரம் பலம் கொண்ட பண்டி அது எப்படி நாய்களை அடிக்குமோ சுனாக இதுதான் அப்படி அடித்தான் பலவானான பலியினுடைய புத்திரனான பானன் தன்னுடைய சேனையை வந்து அடிக்கக்கூடிய கொல்லக்கூடிய கண்டை போடக்கூடிய அனிருத்தனை கோபம் அடைந்தவன் பார்த்து நாகபாசங்களால் கட்டினான் நாகபாசங்களால் கட்டினான் அப்போ கஷ்டம் உஷியானவள் இப்படி அனிருத்தன் கட்டப்பட்டவனாக பார்த்து கேட்டு சோகப்பட்டு விஷாதத்தால் அதாவது மிகவும் சோகத்தாலையும் மயங்கி போய் மனசு கலங்கி போய் துக்கத்தால் மெய் மருந்து போய் கண்ணீர் மல்கி அழக்கூடிய கண்களால் அழக்கூடிய கண்களோட கண்ணீர் கண்ணீரால கல கலம்பி போய் அழுதாளவள் அழுதாள் அப்படி அழுது கொண்டும் அப்படி இருக்காளவள் பார்ப்போம் இப்படி உஷையினுடைய அவனுடைய சரீரத்தம் வந்து இது வந்து ஆலிங்கனம் பண்ணதுனால அவளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்கும சாந்து அது இருக்கக்கூடிய வசந்த காலத்தின் மல்லிகப்பூ மாலைய கழுத்துல தரித்திருக்கான் அநிருத்தம் நாலு பக்கமும் மங்கள வஸ்துக்கள்லாம் நிரம்பி ஒழியது நடுவர் உட்காண்டக்கூடிய தன்னுடைய பிரியான பிரிய பாரியை காதலி உஷையினுடைய எதிரில் உட்காந்து சொகட்டான் ஆடிக்கொண்டிருப்பதையும் பானன் பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஆமாம் என்ன நமக்கு தெரியாமல் நம்ம இடத்துல அதுவும் இவ்வளவு காவல் போட்டும் ஒரு ஆண் மகன் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னா அதுதான் இவ அவருடைய தோழியால் வந்த விஷயம் ஆயுதங்கள் கையில் வச்சுக்கூடிய படை வீரர்கள்லாம் அந்த வேலைக்காரர்கள் படை வீரர்கள் அந்த சேனையாட்கள்லாம் பாணன் அங்கே வந்து கண்ட பார்த்த அனிருத்தன் பானன் அங்கே வந்திருக்கான் இவர்களோட அந்த அனிருத்தன் அவனை பார்க்குறதுக்காக எக்கு அதுதான் ஸ்டீல் உருக்குன்னா அந்த ஜாயன் அதனால் பண்ணப்பட்ட உடல் தடி இது உங்களுக்கு புரியாது அது என்னென்னா தடி அதுதான் விஷயம் ஸ்டீல் ஸ்டீலில் இந்த இது இருக்கும் பாருங்கள் இந்த கடப்பாறை இருக்கும் இல்லையா அதான் வச்சுக்கும் அதான் கரெக்ட் இந்த இரும்பு கடப்பாரை நீங்கள் பார்த்துருப்போம் எக்கு எக்கு அதான் ஸ்டீல் அந்த ஸ்டீலால் பண்ண கடப்பாறை நல்ல குண்டாக கட்டியாக இருக்கும் அதை கையில் வச்சுட்டு காலதண்டம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி யமன்பாது எதிர்த்தாபரம் நின்று எதிர்த்தவரோட சண்டை போடு பயப்படலை தன்னை அரசு பண்ணுறதுக்காக சிறைப்பிடிப்பதற்காக சூழ்ந்து நெருங்கக்கூடிய எல்லா படைவீர்களையும் எப்படி காட்டுப்பன்னி தலைவன் ஒரு கூட்டமாக இருக்குது காட்டுப்பந்தி அதுக்கு தலைவன் வந்து நல்லா நல்ல இதாக இருக்கும் புஷ்டியாக புஷ்டியம் ரொம்ப வலிவோடு இருக்கும் தன்னை சூழ்ந்த நாய்களெல்லாம் தாக்கும் அப்படி அவர்களை தாக்கணும் அப்படி தாக்கப்பட்ட அந்த இதோட அந்த பரிகம் பரிகத்தோட கடப்பாருன்னு வச்சுக்கோங்க அதான் கடப்பாடுற மாதிரி தண்ணி புரிவத்துக்காக அதான் குண்டாந்தடி அப்போ அவர்களுடைய தலை தொடைகள் தலைகள் தொடைகள் கைகள் எல்லாம் நொறுங்கி போக அவர்கள் வந்து அடிபட்டு ரத்தம் சிந்த ஓடி போயிட்டார்கள் மாளிகையிலிருந்து அப்படி வலிமையான பராக்கிரமமாக மிகுந்த பலியனுடைய புத்திரனான பாணன் தன்னுடைய படையன் படை சேனை ஆட்களை தாக்கக்கூடிய அந்த அனிருத்தனை பார்த்து கோபம் நாகபாசத்தில் அவனை கட்டினான் நாகபாசம் ராமாயணத்தை பார்த்துக்கணும் இல்லையா அது வந்து ஒரு அஸ்திரம் போட்டு கட்டினது அது மாதிரி கட்டினான் இவன் பா கேட்ட பார்த்த உஷை ஊஷாம் ரொம்ப சோகமடைந்தால் கவலை அடைந்தால் மிகவும் வருத்தப்பட்டால் கண்ணீர் பெருக்கி அழ இதோட அந்த அறுபத்தி ரெண்டாவது தேதி முடியிருக்கும் ஒரு ஸ்லோகமாக சொல்லணும் कोवाच अपश्यता चरुद्धम चा तबंधूं चारत चोर वार्षिमास त्वत अनुशोचता श्रीसुको वाच अपश्यता चुद्धम तत् बंधूना चत चोर वार्षिकास अशोचता ஸ்ரீ சுகோபாச்ச அபச்சதாம் சனிருத்தம் தத்பந்தூனாம் சாரத தத்வாரோ வாரஷிகா மாசம் யோ அனுசோச்சதாம் நான் வந்து பிரஜும்ன சரித்திரத்தையும் அனிருத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பிரஜம்ன வந்து சின்ன குழந்தையாக பத்து மாதம் கூட ஆகலை பத்து நாள் பத்து நாள் ஆகாத பிறந்த குழந்த பிரசவரையிலேருந்து பிறந்த குழந்தைய சம்பரணம் தூக்கி போய் கடல் சமுத்திர தூக்கி போட்டாங்க இல்லையா பத்து நாள் கூட ஆகாது பத்து பிறந்து பத்து நாள் கூட ஆகாரு அதுக்கப்புறம் பெரியவனாகி வளர்ந்து அதுக்கப்புறம் அவனை சம்பரனை முடிச்சுட்டு அப்புறம் ரத்தியோடு வரணும்ங்க இங்கே ஹே பாரத்தை அப்படின்னு அவரை கூப்பிட்றாரு இவரேன் நம்ம பரீட்சித்தான் அனிருத்தனை பார்க்காது வரணும் அதனால் அனிருத்தனுடைய பந்துக்களுக்கு வருத்தம் மழை காலத்தில் நாலு மாதம் ஓடி போய்டும் அப்படி ஓடி போயிடுது சொல்றார் ஏ பரீட்ச் மகாராஜனே மழை காலத்து நாலு மாதங்கள் ஓடி போயிடுச்சு அழி கழிந்து அனிருத் அவரை பார்க்கலாம் அனிருத்தனை காணும் என்ன தூங்கின்ற கிரகத்துலேருந்து எப்படி அவன் காணாம போனான்னு தெரியல கண்ணனுக்கு தெரியல கண்ணன் பொம்பார் வாத்தியார் வாத்தியார் வந்து அப்பப்போ ஒரு நாடகம் பண்ணுவார் ஒன்று அதை பற்றி ஒன்று கண்டுக்கல எப்படி பிரத்யும்ன போகும்போது கவலையாக படையோ அப்படி கவலையாக பள்ளம் மாட்டு இல்லைன்னா நடக்கும் சௌக்கியமாக எல்லாம் வந்து சேருவார் அப்படி நடக்க நடக்கணும் எப்பவுமே சாட்சி பூத்தனம் சாட்சி பூத்தனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து ஒன்றும் அதாவது தப்பு நடந்தால் கூட சும்மா இருக்கணும் ஒன்று ஒரு ஹோமம் நடக்கிறது ஒரு பிரம்மாவை வர்ணம் பண்ணுறார் ஒரு ஒரு தேங்காயை போட்டு வச்சுருவார் ஒரு ஒருத்தரை வர்ணம் பண்ணியாக வச்சுருப்போம் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடும் வந்து வச்சுக்கோம் தப்பு நடந்தாலும் வாய் பண்ணிக்கணும் இல்லை சொல்லணும் இல்லை ஒன்றுமே தெரியாதன்னா பிரம்மமாக உட்காந்துக்கணும் பிரம்மஸ்தானத்தில் பிரம்மாவை உட்காந்துக்கணும் அப்போ அப்படி பார்த்து நடுவோம் உற்றார் வருவர்கள் எல்லாம் பந்துக்கள்லாம் அப்படி வருத்தப்பட்டு அப்படி இருக்காங்க மேலே பார்ப்போம் கிருஷ்ணாஜி